மூன்று சிறப்பு விதி நித்தியம் சூரியோதயமாக ஐந்து நாழிகைக்கு முன்னே நித்திரை நீங்கி எழுந்திருத்தல் எழுந்தவுடன் விபூதி தரித்து சற்று நேரம் உட்கார்ந்து கடவுளை ஊன்றி நினைத்து எழுதல் அங்கனம் எழுந்து சிறிதும் தாமதியாமல் மௌனமாக சிறிது தூரம் நடந்து எவ்விடத்தில் மலஜல உபாதி நேரிடுகிறதோ அவ்விடத்தில் அப்பொழுதே ஒன்றும் சேஷ்டையில்லாமல் விரைவில்லாமல் இருந்து அறவிடுதல் பொற்றலை கையாந்தகரை கரிசலாங்கண்ணி இவைகளில் ஒன்று கொண்டு உள்ளே சிறிது சாரம் போகவும் கப நீர் பித்த நீர் வெளியாகவும் தந்த சுத்தி செய்தல் பின்பு திருநீரு தரித்து கொண்டு ஏகாந்தமாக ஓரிடம் பற்றியிருந்து சூரியன் உதயமாகிற வரையில் கடவுளை தியானம் செய்து கொண்டிருத்தல் உதயம் தொடங்கி சுமா சாம பரியந்தம் தக்க முயற்சியோடு பழகுதல் காலையில் உண்ணாமல் சுமார் பதினைந்து நாழிகைக்கு உண்ணுதல் காலையில் சூரிய உதயமானவுடன் தூதுளை பொன்னாங்கண்ணி வில்வம் சீந்தில் பொற்றலை கையாந்தகரை புளியாறை வல்லாறை நன்னாரி கடுக்காய் மிளகு அருகம்பேர் இவைகளில் யாதாயினும் ஒன்றை பசும்பாலில் சுத்தி செய்து சூரணமாக்கிக் கொண்டு சர்க்கரையில் கலந்தாவது அல்லது சூரணமாகவாவது பசும்பாலில் அணுபானித்தாவது சிறிது சிறிதாக உண்ணுதல் சுமார் பதினைந்து நாழிகைக்கு உண்ணத் தொடங்கும்போது முன்பு புசித்த போசனம் முழுதும் ஜீரணித்ததை நன்றாக அறிந்து பின்பு ஜீரணித்த அக்கணமே விருப்பால் ஏறாமலும் வெறுப்பால் குறையாமலும் தராசு முனை போல் அந்த அளவின்படி அதிக விரைவும் அதிக தாமதமும் இல்லாதபடி சமமாக புசித்தல் புசிப்பில் பச்சரிசி சாதம் பசும்பால் பசுநெய் முருங்கை கத்தரி முள்ளி தூதுளை முதலிய இளங்கீரை இவைகளில் மிளகு ஒரு பங்கு சீரகம் காலே அரைக்கால் பங்கு வெந்தயம் கார்பங்கு புலி வீசம் பங்கு உப்பு வீசம்பங்கு மிளகாய் வீசம்பங்கு சேர்க்கப்பட்ட கரியமது குழம்பு ரசம் முதலானவைகளை கொண்டு பெருங்காயம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு முதலானவைகளை தள்ளி புசித்தல் புசித்த பின்பு மத்தியானம் தொடங்கி இருபத்தைந்து நாளிகை பரியந்தம் சத்துவமான விவகாரங்களை மெல்லென இருந்தபடி நடத்தல் பிறர்க்கு விசேஷம் கேளா படித்தல் மெல்லன பேசல் இவையன்றி நல்ல நிலைப்போடு இருத்தல் காலை மத்தியானம் சாயங்காலம் இப்பொழுதுகளிலும் மத்தியிலும் நித்திரை செய்யாது இருத்தல் மத்தியான போஜனம் செய்கிற பொழுது அடிக்கடி தாக நீர் குடியாமல் போஜனம் செய்த பின்பு ஒரு தரமாக இளம் சூடுள்ள வெந்நீரை கிரமமாக தாகத்துக்கு கொண்டு குளிர்ந்த ஜலம் சிறிதும் கொள்ளாது தள்ளுதல் மத்தியானத்தில் சுமார் 5 நாளிகை பரியந்தம் செவ்வையாக ஓரிடத்திலிருந்து மனத்தை ஒரு வழிபடுத்தி தெய்வ சிந்தனையோடு இருத்தல் காலைப்புணர்ச்சி பகற்புணர்ச்சி அந்தி புணர்ச்சி இரவு முன்பங்கு புணர்ச்சி காலை போஜனம் அந்தி போஜனம் முதலானவை இல்லாது இருத்தல் சாயங்காலத்திலும் ஐந்து நாழிகை யாதொரு முயற்சியும் இல்லாமல் ஓரிடத்தில் அசையாது இருந்து தியானித்தல் இரவில் பத்து நாழிகைக்குள் மத்தியான போஜனத்துக்கு அரைத்தரமாக புசித்தல் அதற்கு மேல் ராத்திரி பதினைந்து நாழிகை பரியந்தம் மனதை அடக்கி தியானித்து இருத்தல் பதினைந்து நாழிகை தொட்டு இருபத்தி இரண்டரை நாழிகை பரியந்தம் மெல்லன தூங்கல் படுத்து விழிக்கிற பரியந்தம் இடக்கை கீழிற்க செய்தல் ஆகாரம் அறை நித்திரை அரைக்கால் மைதுனம் வீசம் பயம் பூஜ்யமாகப் பெறுதல் சிறப்பு விதி முட்டிற்று திருச்சிற்றம்பலம் நித்திய கரும விதி முட்டிற்று